ஜபமாலை மாதாவின் வணக்க மாதம் ஆறாம் நாள் கர்த்தர் கற்பித்த ஜபம் நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபம் எவ்வளவு மேலானது அதை ஆக்கியவர் மனிதர் அல்லர் சம்மனசும் மனிதர்களுக்கும் சம்மனசுகளுக்கும் அரசர் நமது ஆண்டவராகிய சேசு கிறிஸ்தநாதர் அஜபத்தின் அமைப்பில் உள்ள ஒழுங்குமுறையும் உருக்கமான வன்மையும் தெளிவும் நம் தேவ ஆசிரியரின் ஞானத்தை விளக்குகிறது சிறு ஜெபமானாலும் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது படிக்காத பாமரர்களுக்கும் அது விளங்கும் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களும் விசுவாச ரகசியங்களில் புது புது எண்ணங்களை அறிய வருவார்கள் இம்மந்திரத்தில் இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய எல்லா கடமைகளும் எல்லா புண்ணியங்களும் நமது எல்லா ஆத்மசரீர தேவைகளுக்கு மஞ்சாட்டம் பொதிந்து கிடக்கின்றன இஜபம் புதிய ஏற்பாட்டின் சுருக்கம் என்றார் தெர்தொல்யன் எல்லா புனிதர்களுடைய சகல ஆசைகளுக்கு மேற்பட்டது இம்மந்திரத்தின் வேண்டுகோள் என்று கிரைஸ்தநாதர் அனுசாரத்தின் ஆசிரியர் கூறியுள்ளார் சங்கீதங்களிலும் உன்னத கானத்திலும் உள்ள ரசமானவைகளின் சுருக்கம் என்பதும் அதில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுளிடமிருந்து கேட்கிறோம் என்பதும் அதில் மேலான விதமாய் கடவுளை புகழ்கிறோம் என்பதும் நமது உள்ளத்தை எழுப்பி இறைவனோடு ஒன்றுக்கிறோம் என்பதும் அவரது கருத்து தமது மகனிடமிருந்து கற்றுக்கொண்ட ஜபத்தை நாம் சொல்லும் போது பிதாவானவர் எவ்வளவு கவனமாய் அதை கேட்பார் கேட்பதை கொடுப்பார் என்று நாம் நிச்சயமாய் இருக்கலாம் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லும் போதெல்லாம் நம் அற்ப பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றன என்பது அர்ஜி ஷகஸ்தினுடைய அபிப்பிராயம் நம் பலவீனத்தையும் எளிமைத்தனத்தையும் நன்குணர்ந்த நாதர் நாம் எத்தனை சங்கடங்களுக்கு ஆளாகிறோம் என்று உணர்ந்து அந்த ஜபத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லி வைத்திருக்கிறார் அருமையான ஜெப அணி அலங்காரத்தோடு எழுதிய நீண்ட ஜபங்கள் தான் சொல்லாதீர்கள் எவ்வளவு ஞானமுள்ள சாஸ்திரி மனிதன் ஆக்கிய ஜபத்தை விட ஆண்டவர் அமைத்த ஜபம் எவ்வளவு மேலானதா இருக்க தெளிவான நீர் ஊற்றை கலங்கிய நீர் ஓடைக்கு ஓடாதீர்கள் சுத்த ஜலத்தை விட்டுவிட்டு சேரு கலந்த நீரை பருகுவது மேல் இன எண்ணாதீர்கள் இந்த ஜவமாகிய ஊற்றிலிருந்து புறப்படும் சிற்றோடைகள் அன்றோ மற்ற ஜபங்கள் இஜபத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் நிறுத்து பார்த்து யோசித்து கவனத்தோடு இஜபபத்தை சொல்கிறவர்கள் மகாபாக்கியவான்கள் ஏனெனில் அவர்கள் ஆசிப்பதெல்லாவற்றையும் அவர்களுக்கு தேவையான யாவற்றையும் இதில் கண்டடைவார்கள் இந்த அதிசய ஜெபத்தை உச்சரிக்க தொடங்கும் கடவுளை பிதாவே என்று அழைத்து அவரது மனத்தை இழக்கி அவரை நம்பக்கம் சாய செய்கிறோம் தந்தையர் யாவரிலும் அவர் மகா அன்புள்ளவர் அவர் படைத்தவைகளில் யாவற்றிலும் சகல வல்லமை உள்ளவர் அவைகளின் பராமரிப்பில் நேசத்துக்குரியவர் விசேஷமாய் ரட்சணி அலுவலில் மகா அன்பு கூறிய நேச தந்தை நம் தந்தை கடவுளா அப்படியாக நாம் யாவரும் சகோதரர்கள் சகோதரிகள் மோட்சம் நமது சொந்த வீடு இந்த ஓர் எண்ணமே இவ்வுலக பொருட்களிலிருந்து நம்மை பிரித்து இறைவனையும் அயலாரையும் நேசிக்க தூண்ட வேண்டும் ஜபம் ஓ ஜபமாலை ராக்கினியே மாசற்ற மரியே திருஹயத்தின் அன்னையே மக்கள் உள்ளங்களை வாட்டும் பாவங்களுக்காக உண்மையிலேயே நான் மனம் நொந்து கஸ்திப்பட எனக்கு கிருபை செய்யும் கூறிய முட்களையும் கொடிய முன்முடியையும் குரூரமான சாட்டை அடியையும் சேசுவுக்கு மரணவாதனை கொடுத்த யாவற்றையும் என் கண்ணை வருத்தம் விதம் காண்கிறேன் எனினும் துன்பத்தை கொடுக்கும் உயிரற்ற பொருட்கள் அவை என் பாவங்கள் அல்லவா அவரது பரிசுத்தத்தை சிந்த செய்தன எனது ஈடேற்றத்திற்காக என் மேல் வைத்த அளவற்ற அன்பால் இவை யாவற்றையும் அனுபவிக்க அவர் சித்தமானார் இதற்கு ஏதாவது நான் கைமாறு செய்ய வேண்டாமா உண்மையை சிந்திக்காத யோசனையற்ற உலகத்திற்காக பரிகாரம் செய்வதில் என் அற்ப சிநேகத்தை காட்ட வேண்டாமா துக்கத்துக்குரிய பாடுகளின் வியாகுலமாதாவே எங்கள் பாவங்கள் அவரை வைத்த ஒவ்வொரு வாதனையிலும் நீர் பங்கு கொண்டீர் மனமாற நாங்கள் செய்த எங்கள் அக்கிரமத்திற்கும் துரோகத்திற்கும் பரிகாரம் செய்யும் பிரயாசையில் எங்கள் இதயத்தை உம்முடைய இதயத்தோடு ஒன்றிக்கும் அரிய வரப்பிரசாதத்தை எங்களுக்கு பெற்றுத்தந்தருளும் ஜெபமாலை ராக்கினியே தூய அன்பினால் எங்கள் இதயம் பற்றி எறிய செய்தருளும் ஆமேன் சரிதை ஸ்பெயின் தேசத்து எட்டாம் அல்போன்ஸ் அரசன் மகா கேவலமான வாழ்க்கை நடத்தினான் ஆண்டவர் அவனை பற்பல விதத்தில் தண்டித்து வந்தார் ஒரு சமயம் அவன் சண்டையில் முறியடிக்கப்பட்டு தன் நேசர் ஒருவரின் ஊரில் அடைக்கலம் புகுந்தான் சேசுபாலன் பிறந்த திருநாளன்று சாமிநாதர் அப்பட்டனம் வந்து ஜெவமாலையின் பெருமையை பற்றி போதித்தார் இதை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்த மன்னன் சாமிநாதரை அழைத்து அவர் சொல்லி இதெல்லாம் நடக்குமா என்றான் இது மகா உண்மை நீ தினமும் பக்தியாய் ஜபமாலை செய்து ஜெபமாலை மாதா சபையில் சேருவேரையாகில் நான் சொன்ன பலன்களை கண்டடைவீர் என்றார் டோமினிக் அன்று முதல் தினந்தோறும் அரசன் ஜெபமாலை செய்து முடித்தபின் ஜெபமாலை மாதா அவனுக்கு காட்சி கொடுத்து அல்போன்ஸ் ஒவ்வொரு நாளும் பிரமாணிக்கமாய் ஜெபமாலை செய்து எனக்கு ஊழியம் செய்தாய் உனக்கு வெகுமதி அளிப்பேன் என் மகனிடமிருந்து உன் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு பெற்றேன் இன்னும் இதோ உனக்கு ஒரு ஜெபமாலை இதை எப்போதும் தரித்திரு உன் பகைவர்களால் உனக்கு ஒரு தீமையும் செய்ய முடியாது என்று சொல்லி மறைந்தார் மன்னனுக்கு என்ன மகிழ்ச்சி உடனே தன் மனைவியிடம் சென்று நடந்ததை எல்லாம் சொல்லி குருடியான் அவள் கண்முன் தான் பெற்ற ஜெபமாலையை காட்டினான் அதிசயம் அக்கணமே அவள் இழந்த பார்வையை திரும்ப பெற்றாய். சிறிது நாள் சென்று ஒரு சேனையை சேர்த்து கொண்டு தன் பகைவர்களை எதிர்த்து சண்டையிட்டு தான் இதுவரை இழந்த நாட்டை மன்னன் திரும்பி அடைந்தான் அது முதல் அவன் எச்சண்டைக்கு போனாலும் வெற்றி ஆதலால் பல சேவகர்கள் ஓடிவந்து அவன் சேனையில் சேர்ந்தனர் வெற்றிக்கு காரணம் தெரியுமா முழந்தாளிலிருந்து ஜிபமாலை சொல்லாமல் அவன் சண்டைக்கு செல்லான் தன் ஆஸ்தான மண்டபத்தில் உள்ள யாவரும் ஜெபமாலை மாதா சபையில் சேர்ந்து ஜெபமாலை சொல்வதில் பிரமாணிக்கமாயிருக்க செய்தான் அவனும் அவன் மனைவியும் தாயின் சேவையில் ஈடுபட்டு புண்ணிய வாழ்க்கை நடத்தினர்